அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் ஹரி இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்வில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி கூற வந்துள்ளேன் அந்த வகையில் இன்று நமது தேசத்தையான காந்தியின் வாழ்வில் நடந்த ஒரு செயலை பற்றி கூற அதாவது காந்தி மூட விரும்பிய மருத்துவமனை இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் காந்தி வாழ்வு கண்டுியா மட்டுமல்ல உலகமே வியந்து போற்றுகிறது அதற்காக நாம் பெருமை கொள்ள வேண்டும் இப்படி ஒரு மனிதர் இந்த மண்ணில் பண்புள்ளவர்கள் அவச்சொற்களை பேசுவதில்லை அனுமதிப்பதும் இல்லை மிக உயர்ந்த பண்புகள் கொண்ட மகாத்மாவே ஒருமுறை அவச்சொல் துணிக்கும் வகையில் பேசியுள்ளார் என்றால் வியப்பாக உள்ளதா அது எந்த சூழ்நிலையில் என்று பார்ப்போம் சுதந்திரம் அடைவதற்கு முன் தமிழகத்தில் பாதிப்புளின் நலன் கருதி நிவாரணம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலையில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றிய ஜெகதீஷன் ஆர்வம் காட்டினார் இதற்காக பிப்ரவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காந்தியை சந்தித்தார் அவரது ஆர்வம் கண்ட காந்திஜிக்கு மிகவும் மகிழ்ச்சி முழு ஆதரவை தெரிவித்து ஆலோசனைகளையும் கூறி அனுப்பி வைத்தார் விழுப்புரம் அருகே மலவாந்தங்கள் என்ற கிராமத்தில் பழைய அரசு பங்களாவை புதுப்பித்து மருத்துவமனையாக மாற்றும் பணியில் ஈடுபட்டார் ஜெகதீசன் அந்த பணி நடந்து கொண்டிருந்த போதே மகாத்மா நடந்த ஹரிஜன் என்ற இதழில் தொல்நோய் பற்றி விழிப்புணர்வு கட்டுரைகள் எழுதி வந்தார் நிவாரண மையம் பணி முடிந்ததும் திறந்து வைக்க மகாத்மாவுக்கு கடிதம் எழுதினார் ஜெகதீசன் காந்திஜி யாரையாவது வைத்து நிவாரண மையத்தை கொள் திரப்பது பெரிய விஷம் விஷயமல்ல அதை மூடுவதற்கு வேண்டுமானால் நான் வருகிறேன் என்று பதில் அனுப்பினார் தொழுநோயை அறவே ஒழிப்பதுடன் இது போன்ற மருத்துவமனைகளை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் மகாத்மாவின் நோக்கம் அவர் தீவிரமாக செயல்பட்ட பணிகளில் தொழுநோய் ஒழிப்பும் ஒன்று இந்த பணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே